வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி ஐந்தாவது செய்தி சேவை நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினேழு ஐபிசி மாதம் ஆறாம் நாள் திங்கட்கிழமை இன்று செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் தொழிற்கடனுக்கான வட்டியை தள்ளுபடி செய்ய கோரி அமைச்சர் கந்தசாமியை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தை சுற்றி தேங்கும் தண்ணீரை வண்டியூர் கண்மாய்க்கு கொண்டு செல்லும் வாறுகால் கான்கிரீட் கலவையை கொட்டி அடைக்கப்பட்டிருந்ததை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் சசிகலா மற்றும் தினகரனின் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் நடக்கும் ரெய்டுகளில் கைப்பற்றப்படும் பணத்தை மக்களிடம் வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அதிமுகவில் தலைவர்களை இருக்கக்கூடாது என்பதற்காக வருமான வரி சோதனை நடக்கிறது என மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் தம்மிமுன் குற்றம் சாட்டியுள்ளார் 5 ரூபாய் டாக்டர் மெர்சல் படத்தில் மட்டுமல்ல மயிலாடுதுறையில் இன்றும் எண்பத்தி வயதான டாக்டர் ராமமூர்த்தி என்பவர் ஐந்து ரூபாய்க்கு தான் வைத்தியம் பார்த்து வருகிறார் காஞ்சிபுரத்தில் மதுராந்தகம் அருகே நல்லூர் ஏரிக்கரை உடைந்துள்ளது இதனால் இருநூறு ஏக்கர் பாசன நிலங்கள் நீரில் மூழ்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது இந்து மக்கள் மட்டும்தான் இந்தியா என்று பாஜக நினைக்கிறது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் உணவுப் பொருட்களில் கலப்படம் இருப்பது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பொருள்களுக்கு நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தியுள்ளார் பிளஸ் டூ துணைத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த தேர்வர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேர்வுத்துறை இயக்குநர் வசுந்தரா தேவி தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸில் நடக்கும் பதினைந்தாவது ஆசியான் மாநாட்டில் கலந்து பிரதமர் மோடி மூன்று நாள் பயணமாக பிலிப்பைன்ஸ் சென்றடைந்துள்ளார் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது நாட்டுக்கு மிகப்பெரிய பேரழிவு என்று பெங்களூருவில் நடிகர் பிரகாஷ்ராஜ் பரபரப்பு பேச்சு அளித்துள்ளார் மத்திய பிரதேசத்தின் சித்ரகுட் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது இந்தியாவில் காற்று அதிகம் உள்ள நகரங்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி நகரம் முதலிடத்தில் உள்ளது பாஜகவுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிரதமர் பதவியை ஒருபோதும் மரியாதை குறைவாக பேச மாட்டோம் என்று ராகுல்காந்தி தெரிவித்தார் மூத்த பத்திரிகையாளர் கவுரி லங்கேஷை சுற்றுக் கொன்றவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டோம் என்று கர்நாடக உள்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்துள்ளார் சிரியாவில் இருந்து ஐ எஸ் தீவிரவாதிகள் அழிக்கப்படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் பாக்கிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் இருபத்தி மூன்று கட்சிகளுடன் மகா கூட்டணி அமைத்துள்ளார் உலகின் பிரபலமான முன்னணி ஆன்லைன் விற்பனை நிறுவனமான அலிபாபா மூன்று நிமிடத்தில் ரூபாய் பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள பொருட்களை விற்று சாதனை படைத்துள்ளது அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் வியாழன் கிரகத்தை விட பதிமூன்று மடங்கு பெரிய அளவில் உள்ள கிரகத்தை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் சிறந்து விளங்கும் மாநிலங்களை ஊக்குவிக்கிறது சலுகைகளை மத்திய அரசு அளிக்க வேண்டும் என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு பரிந்துரை செய்துள்ளது மகேந்திரா பவர் ஆல் நிறுவனம் இருநூற்றி எண்பது கேவி ஏ மற்றும் முன்னூற்று இருபது கேவி ஏ திறன் கொண்ட ஜெனரேட்டர்களை மும்பையில் அறிமுகம் செய்தது பால் பொருள் தயாரிப்பில் முன்னணியில் விளங்கும் அமுல் நிறுவனம் நாடு முழுவதும் தனது பாஸ் பொருட்களை ரயில்வே மூலம் விநியோகிக்க உள்ளது இதற்காக ரயில்வே துறை ஏசி வசதி கொண்ட பார்சல் பேன்களை அளிக்க முன்வந்துள்ளது சென்னையில் தைகான் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சுகுனா ஃபுட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜி பி சுந்தர்ராஜனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமும் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியமும் அடுத்த ஐந்தாண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஓவர் போட்டி தொடரில் விளையாட ஒப்பந்தம் செய்துள்ளன இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சுழற்பந்து வீச்சாளர்களான அஸ்வின் மற்றும் ஜடேஜாவை சமாளிக்கிறது சிறப்பாக தயாராகி உள்ளதாக இலங்கை அணியின் இடதுகை தொடக்க வீரரான திமுத் கருணாரத்னே தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் கருத்து கூற உரிமை உள்ளது அது மதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று விமர்சனங்களுக்கு கூலாக பதிலளித்துள்ளார் முன்னாள் கேப்டன் தோனி இடதுகை மன்னன் யுவராஜ் சிங் விரைவில் இந்திய அணிக்கு திரும்புவார் என அசாருதீன் தெரிவித்திருக்கிறார் மித்ரன் இயக்கத்தில் உருவாக்கி வரும் இரும்பு குதிரை படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது இதில் சமந்தா அர்ஜுன் உள்ளிட்ட பலர் விஷாலுடன் நடித்து வருகிறார்கள் பணமதிப்பு நீக்கம் மற்றும் ஜிஎஸ்டிக்கு எதிரான பாடலை பாடியது பற்றி சிம்பு விளக்கம் அளித்துள்ளார் இதுவரையில் யாரும் தவறு சொல்லவில்லை ஒருவேளை அது இருந்தால் நான் இப்போதே மன்னிப்பு கேட்டுக் யார் மனதையும் பொன்படுத்துவது எனது நோக்கம் அல்ல என்று கூறியுள்ளார்